இன்றைய அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோருக்கு தேவையான தகுதிகள் பிள்ளைகளை வளர்ப்பதில் பெற்றோர் எப்பொழுதும் சிறந்து விளங்குகின்றனர் சிறப்பாக தனது வழிகாட்டலையும் செய்து வருகின்றனர் குழந்தைகளின் முதல் ஆசிரியர் தாய்தான் தாயை தான் தனது வழிகாட்டியாக பின்பற்றி பிள்ளைகள் வளர்கிறார்கள் அடிப்படை நாகரிகத்தை அதாவது அன்றாட செயல்பாடுகளை பெற்றோர் சிறக்க சொல்லித்தருதல் வேண்டும் காலை எழுந்தவுடன் பாத்ரூம் செல்வது முதல் பல் தேய்ப்பது முகம் கழுவுவது டாய்லெட் சென்றவுடன் துணிசோப்பு போட்டு கைகளை கழுவ செய்வது அனைத்தையும் பெற்றோர் கவனித்து பழக்கப்படுத்தி வருகின்றனர் கிராமப்புற பெற்றோர்களும் தொலைக்காட்சி பார்ப்பது வானொலி கேட்பது வாயிலாக அதிக விழிப்புணர்வுடன் செயல்படுகின்றார் சிரிப்பது விளையாடுவது சுறுசுறுப்பு அன்பு செலுத்துவது விடாமுயற்சி சுத்தமாக இருத்தல் ஒழுங்குமுறை பாதுகாப்பாக இருப்பது முதல் பெற்றோரை பிள்ளைகளை மேற்கண்ட பண்புகளை சிறப்பாக செயல்பட வைக்கின்றனர் இடியற்கால எழுவது முதல் சிந்தாமல் சிதறாமல் சாப்பிடுவது வரை மிகவும் கவனமாக கவனிக்கின்றனர் சாப்படும் தின்பண்டங்கள் உண்ணும் எல்லோருக்கும் இருக்கா எல்லோரும் என்ற பண்புகளையும் கடைபிடிக்க செய்கின்றனர் தன்னுடைய ஒவ்வொரு பொருளையும் எங்கு எப்படி வைக்க வேண்டும் என்று பயிற்சியும் தருகிறார்கள் எடுத்த பொருளை எடுத்த இடத்தில் வைக்கும் பண்புகளை கற்றுத்தருவதில் பெற்றோர் முதலிடம் பெறுகின்றனர் சின்ன சின்ன வேலைகளை செய்ய செல்வது கடைக்கு செல்வது விருந்தினர்களை வரவேற்று உபசரிப்பது அவர்களை விசாரிப்பது உணவு பண்டங்களை சரியாக மூடிவிப்பது மாதம் ஒரு முறை முடிவெட்டச் செய்வது வாரம் ஒரு முறை நகம் வெட்டுவது தேவையான பொருட்களை மட்டும் வாங்கிக் கொள்ள செய்வது தொலைக்காட்சியை அரை மணி நேரத்துக்கு மேல் பார்க்க வேண்டாம் என்று வலியுறுத்துவது பத்தடி தூரத்தில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்க்கும் பண்பை வளர்ப்பது கைபேசி பயன்பாட்டை தவிர்ப்பது இதெல்லாம் பெற்றோர் மிகவும் கடைபிடிக்க செய்வது மிக மிக அவசியமான ஒன்றாகும் ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு தாமே முன்மாதிரியாக திகழ வேண்டும் சுறுசுறுப்பையும் ஆர்வத்தையும் அமைதியையும் சிந்தாமல் சிதறாமல் பொருட்களை பத்திரமாகவும் சிக்கனமாகவும் பயன்படுத்த செய்வதும் சுத்தமாக இருப்பதும் எதையும் குறித்த நேரத்தில் முடிக்க வைப்பதும் எளிமையாகவும் அன்புடனும் பேசுதல் பழகுதல் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக வாழ்வது விடாமுயற்சியுடன் செயலாற்றுவது தன்னம்பிக்கையுடன் தோல்வி கண்டு தோளாமலும் வெற்றி கொண்டு மகிழ்ச்சியுடன் நிதானமாக வாழ்வது பொறுப்புடன் இருப்பது போன்ற நற்பண்புகளை பெற்றோர் கடைபிடித்தால் பிள்ளைகள் அதை கவனிக்கும் போது தாங்களும் மேற்கண்ட பழக்கங்களை பின்பற்ற தயாராவார்கள் எது வேண்டும் எது வேண்டாம் என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் பாகற்காய் உடம்புக்கு மிகவும் நல்லதுப்பா வயிற்றில் கிருமியை கொள்ளும் வயிற்று ஒளி வராதுப்பா என்று சொல்லும் நாம் அவர்களுக்கு முன்பாக அந்த பாகற்க விரும்பி உடையவர்களாக இருக்க வேண்டும் ஒரு முறை காந்தியடிகளிடம் மாட்டங்குறான் நீங்க அறிவுரை வழங்குங்கள் என்று அழைத்து வந்தார் அதை கேட்ட காந்தியடிகள் அம்மா ஒரு வாரம் கழிச்சு அழைச்சிட்டு வாங்கம்மா சொல்றேன் என்றார் அந்த பெண்மணியும் ஒரு வாரம் கழித்து அழைத்து வந்தாராம் அந்த குழந்தையிடம் அண்ணல் காந்தியடிகள் நீ அதிகமா இனிப்பு சாப்பிடாதவா கெடுதலை தரும் என்று அறிவுரை வழங்கியுள்ளார் ஏனையா நான் சென்ற வாரம் அழைத்து வந்த இந்த அறிவுரையை நீங்கள் சொல்லியிருக்கலாமே என்று அந்த அன்னை கேட்டாராம் நானே சென்ற வாரம் வரை இனிப்புனாக இருந்தேன் ஒரு விஷயத்தை சொல்லும் போது நாம் அவற்றை கடைபிடிக்கிறோமா என்பதை முதலில் உணர வேண்டும் நாம் சரியாக இருந்தால்தான் பிறருக்கு அறிவுரை வழங்கலாம் இந்த ஒரு வார காலமாக தான் நானே இனிப்பு என்பதை நிறுத்தி இருக்கேன் அதனாலதான் ஒரு வார கால அவகாசம் கேட்டேன் இந்த ஒரு வார கால அவகாசத்துல நான் இனிப்பை விட்டுட்டேன் அதனாலதான் அந்த பயணி நான் இன்னைக்கு எடுத்து சொல்றேன் என்றாராம் இவ்வாறு நமது சொல்லும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற அன்னலை போல் அனைத்து பெற்றோரும் சொல்லிலும் செயலிலும் கருத்தாக இருக்க வேண்டும் எந்த ஒரு வேலையையும் திருத்தமாக செய்யணும் காலையில் வேலைக்கு கிளம்பும் அப்பா இரவே தன்னுடைய வேலைகளை முடித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டு சக்கர வாகனத்தில் காற்று உள்ளதா பெட்ரோல் உள்ளதா தேவையான பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து விட்டோமா என்று முன்னதாகவே சோதனை பார்க்கும் பிள்ளைகள் நாம் சொல்லாமலேயே நற்பண்புகளுக்கு சொந்தக்காரர்கள் ஆகிவிடுவார்கள் அக்கம்பக்கத்துவர்களுக்கு சிறு சிறு உதவிகள் செய்வது அவர்களோட நட்புடன் பழகுவது போன்ற பண்புகளும் குழந்தைகளுக்கு அவசியம் தேவை அதுபோல் காலம் தவறாமையை நாம் பின்பற்றும் போது குழந்தைகளும் பின்பற்றுவார்கள் எங்கு சென்றாலும் ஒரு மணி நேரம் முன்னதாகவே செல்ல வேண்டும் என்ற நற்பண்புகளை நாம் மிகவும் கட்டாயம் கடைபிடிக்க செய்ய வேண்டும் சொல்லும் செயலும் ஒன்றாகும் போது பழக்கமாகிறது பழக்கம் வழக்கமாகிறது வழக்கமே பண்பாடாகிறது நம் குழந்தைகளுக்கு நம் குடும்ப நிலை நமது பண்பாடு பழக்கங்களையும் வழக்கங்களையும் நாம் சரியாக பின்பற்றி நம் சந்ததிகளுக்கு நல்லதொரு வழிகாட்டியாக இதன் மூலம் இருக்க வேண்டும் குழந்தைகள் படிக்கும் போது தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருப்பது கைபேசியை பார்த்துக் கொண்டிருப்பது தேவையில்லை நமக்கு மனக்கட்டுப்பாடு இருந்தால்தான் நம் குழந்தைகளுக்கு அப்பண்பு வளர வாய்ப்பு அதிகம் உள்ளது வீட்டில் ஆளுக்கொரு கைபேசியை வைத்துக் கொண்டு வாட்ஸ்அப் பேஸ்புக் என்று உட்கார்ந்திருந்தால் பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் நெருக்கம் ஏற்படாது பிள்ளைகளுக்கு பொறுப்பற்ற தன்மை ஏற்பட வாய்ப்பு கொடுக்காமல் மிக பொறுப்பாகவும் பாசத்துடனும் நேசத்துடனும் பெற்றோர் இருக்க வேண்டும் தொட்டில் பழக்கம் சுடுகாடப்பட்டோம் தாயை போல் பிள்ளை மூளை போல் சேலை என்ற பழமொழிகள் பல உள்ளன நாம் தான் அடிப்படை நல்லறிவு நன்னடத்தை போன்றவற்றை அவசியம் நம் குழந்தைகளுக்கு தர வேண்டும் சொத்து வீடு பணம் நிலம் என்று தருவதையெல்லாம் விட நற்பண்புகளையும் நல்ல பழக்கங்களையும் நன்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் குறைவில்லாமல் தர வேண்டும் தந்தையை போல் பிள்ளை என்ற பழமொழிக்கேற்ப பிறரை மதித்தல் பிறரது கருத்துகளுக்கு முக்கியத்துவம் தருதல் அனைவரிடத்திலும் பாரபட்சம் இன்றி நடந்து கொள்ளுதல் போன்ற மற்ற பிற நற்பண்புகளையும் தன்னகத்தே கொண்டு பெற்றோர் திகழ்ந்தால் நல்லதொரு சமுதாயம் உருவாகும் நல்லதொரு சமுதாயத்தினால் நாடு உயரும் நாடு உயர்ந்தால் நாமும் உயர்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது பிடைத்தவர் தேன்மொழி முத்துக்குமாரசுவாமி